سَلَّى اللَّهُ عَلَى سَيِّدِنَا مُحَمَّدٍ وَعَلَى آلِهِ وَأَسْحَابِهِ وَسَلَّمَ تَسْلِيمًا كَثِيرًا كَثِيرًا أَمَّا بَعْدٍ فَيَقُولُ اللَّهُ سُبْحَانَهُ وَ تَعَالَى فِي كَلَامِهِ الْكَرِيمِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ ولا تحسبن الله غافلا عما عم يعمل الظالمون انما يؤخرهم ليوم فسحق فيه الابصار صدق الله الذين عن جابر بن عبد الله البجلي رضي الله عنه ان عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم اتقوا الظلم فان الظلم ظلمات يوم القيامه و مسلم صدق رسول وسلم وسلم او قال அல்லாஹக்கு கருணையும் சலாம் என்னும் இரேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரி அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சகாபாக்கள் தாபியல் சுகதாக்கள் சாலி ஹீங்கள் நல்லோர்கள் மீதும் ஐயாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜும்மாவுக்கு சுமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடி ஆறுகளே அல்லாஹுக்கு சுமகான ஹோத்த இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூத்துக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தப்புவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் இத்தகுல்லாக ஹைசுமாக்கு கணியமிக்கோலமாக்களே கணவான்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஒரு கண்ணியமான ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதம் முஹர்ரமுடைய மாதத்துல காலடி அடித்து வைக்க கூடிய ஒரு பாக்கியிருக்கிறான் அல்ஹந்த காரியங்களை அல்லாஹுக்கு சுபகானா செய்யுமாறு ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஏவி இருந்தாலும் பல நல்ல விடயங்கள் நல்ல சம்பவங்கள் சரித்திரங்கள் இந்த மாதத்துல அல்லாஹு தாலா ஏற்படுத்தி வைத்திருந்தாலும் கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே கண்ணியப்படுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் மிக முக்கியமான ஒரு விஷயத்த அல்லாஹு தாலா குரான்ல சொல்றான் இந்த நாலு கண்ணிய படுத்தப்பட்ட மாதங்கள்லேயும் இந்த பாவத்திலிருந்து விசேஷமாக தவிர்த்துக்கோங்க என்பதாக குரகான் எங்களுக்கு தெளிவாக சொல்லுது அல்லாஹு தாலா சொல்றான் நாலு மாதங்களை பத்தி சொல்லி கொண்டு வந்ததுக்கு பின்னால பல தவலிமும் அன்பு சக்கும் உங்களுக்கு மத்தியில உங்களோட நப்சுக்கு உங்களுக்கு மத்தியில யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யவான் குரகமி அல்லாஹவி நல்லவர்களே இந்த மாதத்துல நாங்கள் அதிகமான நன்மையான காரியங்களை செய்யறோமோ இல்லையோ அந்த நல்ல விடயங்களை வாழ்க்கையில நினைவு கூறுறோமோ இல்லையோ அல்லாஹால சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் வாழ்க்கையில யாருக்கும் அநியாயம் செய்ய அமைக்கும் ஏனென்னா மற்ற காலங்கள் எப்படி அநியாயம் செய்யாம வாழ்க்கையில் அநியாயங்களை செய்யறோமோ இந்த காலங்கள்ல அந்த அநியாயத்துக்கு கிடைக்கக்கூடிய பரிசு இருக்குது தண்டனை மடங்காக திரும்பி வரும் என்பதாக உலமாக்கல் எங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க கணிமிக்க அல்லாக விநியார்களே அருமையானவர்களே பொதுவாகவே அநியாயத்தை பத்தி அல்லாஹு தால சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல குரகான் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்து அல்லாஹு ஹதீசுல் குதிலப்படுத்துறான் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய நேரம் அவர்கள் நேரடியாக அறிவித்தது அதை செய்வாங்க இதுக்கு சொல்லுவாங்க ஹதீசுல் நபவி என்பதாக ஆனா இன்னும் ஒரு வகையான ஹதீஸ் ஹதீசுல் குதூசி ஹதீசுல் குதி என்று சொல்லி சொன்னா அல்லாஹு தாலா நேரடியாக நபிஹூ அலி வசல்லு அலி வசம் அவர்களுக்கு என்னுடைய அடியார்களே அநியாயம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவத்தை எனக்கு நான் ஹராமாக்கி கொண்டேன் யாருக்கு அல்லாவுக்கு அல்லாஹ் அநியாயத்தை ஹராட்டான் அல்லாவின் மூலமாக மனிதர்களுக்கு எந்த அநியாயமும் வாழ்க்கையில நடக்காது அதுக்கு நீங்களுக்கும் நான் அநியாயத்தை உங்களுக்கு மத்தியில் உங்களுக்கு மத்தியில் ஒத்தரு கொத்தர் வாழ்க்கையில் அநியாயம் செஞ்சு கொள்ளவான் அப்ப இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு தெளிவா விளங்குது அநியாயம் என்று சொல்றத அல்லாஹத்தான் அதுதான் குரான் அல்லா செல்றான் அல்லாஹுல அநியாயத்தை நடந்துட்டான் இப்படி எந்த மனிதனும் வாழ்க்கையில இப்படி ஒரு வார்த்தை பாவிக்கலா என்ன குரான் செல் அல்லாட புறத்திலே எந்த மனிதனுக்கும் அநியாயம் நடக்காது அதுதான் குரான் அல்லா செல்றான் கியாமத்துடைய நாள் நாள் ஒரு மனிதன் அவனுடைய பட்டோலை எடுத்து பார்த்தான் சொல்வான் பதிவு செஞ்சிக்கிறானே இந்த வார்த்தை எங்களுக்கு விளங்கும் ஒரு சின்ன பாவம் செஞ்சதா ஐந்தாலும் அல்லாஹு தால அதையும் நோட் பண்ணி வைப்பான் ஒரு பெரிய பாவமாக இருந்தாலும் அல்லாட பார்வேலி அவன் தப்ப முடியாது அநாயக்கல்ல அவனுக்கு எந்த உதவியும் கிடைக்காது அவனுக்காக வேண்டி அநியாயக்காரனுக்காக வேண்டி பேசக்கூடிய வரமாட்டான் இதெல்லாம் குரான் சொல்றான் இன்னும் ஒரு ஆயத்துல எந்த உதவியாளனும் கியாமத்ல அந்த அநியாயக்காரனுக்கு அவனுக்கு சாஹிதாக அவனுக்கு உதவியாக வர முடியாது அல்லா செல்றான் குரான் இன்னும் ஒரு இடத்துல மின்கும் உனடையில யாராவது அநியாயம் செய்யறீங்களா நாள் நாங்க அவங்களுக்கு பெரியோரு வேதனை ஏற்படுத்தி வைப்போம் என்று சொல்லி குரான் செல்லு எனவே கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடி யார்களே இப்படி பல குரான் பல நபி மொழிகள்ல அல்லாஹு அநியாயத்தை பத்தி பேசி கொண்டிருக்கிறான் அநியாயத்தை எச்சரித்து கொண்டிருக்கிறான் ரொம்ப கடுமையாக பேசி எனவே அநியாயம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல மனிதனுடைய வாழ்க்கையில உலமாக்கல் அநியாயத்தை மூணு விதமா பிரிக்கிறான் ரொம்ப சுருக்கமாக பேசுறன் மீண்ட தலைப்பு எவ்வளவு ரத்தின சுருக்கமா பேசலுமோ அவ்வளவு சுருக்கமா பேசுறன் அநியாயம் மூணு விதமான அநியாயம் இயக்குது அதுல முதலாவது அநியாயம் ஒவ்வொரு மனிதர்களும் தன்னை படைத்த ரப்புக்கு செய்யக்கூடிய அநியாயம் இந்த அநியாயத்தை பத்தி அல்லாஹ் குரான்ல செல்றான் இன்ன சிறுக்கல் அபுல் முன் அப்ப மனிதனுக்கு மனிதனுக்கு மனிதன் செய்யக்கூடிய அநியாயம் ரப்புக்கு முதலாவது அநியாயம் என்ன தெரியுமா எங்கட ரூபாய் அநியாயம் செய்யறது அதுதான் அல்லாஹு அல்லாவுக்கு வாழ்க்கையில் இணை வைக்கிறது அல்லாவுக்கு நிகராக இன்னும் அல்லாவை தவிர மற்ற மனிதர்கள் கிட்ட கேட்கிறது அல்லாஹ் மற்ற மனிதர்கள் அல்லாட இடத்துல வச்சு பாக்குறது இதெல்லாம் ஒரு வகையான சிறுக்கு சேரும் செல்வது அல்லாவுக்கு இணை வைக்கிறது தான் நாங்க படைச்ச ரப்புக்கு செய்ய கூடிய பெரிய அநியாயம்யோசிலம் இந்த மனிதன் எந்த மனிதன் ஈமான் அவனுடைய உள்ளத்துல ஈக்கக்கூடிய ஈமான அநியாயத்தை கொண்டு கலங்கப்படுத்தையோ புரான் செல்லுது இந்த வார்த்தையே தெளிவா அலைங்கோ எந்த மனிதன் அவன் உள்ளத்துல ஈக்கக்கூடிய ஈமான அநியாயத்தை கொண்டு கலங்கப்படுத்தல்லையோ அவன் தான் நேர்வழி பெற்றவன் சொல்லி குரான் செல்லு இந்த ஆயத்திறங்க சகாமாக்கள் அழுதான் கேட்டான் யார சூழல்ல அல்லாஹ் குரான் எந்த மனிதன் அநியாயத்தை கொண்டு கலங்கப்படுத்தி சொல்லி யாராவது அநியாயம் செய்யாதவன் நீக்கிறாங்களா பாவம் செய்யாதவன் நீக்கிறானா எல்லாம் பாவம் செய்யக்கூடிய மனிதன் தானே அப்ப எங்களுக்கு ஈமான் இல்லையா யார சூழல்லா இந்த வார்த்தை கேட்க பாட்டு நபி சல்லாஹூ அலைவாசல்ல சொன்னாங்க அல்லா அநியாயம் முள்மென்று பாவிச்சதுலையோ அவனுக்கு நேர்வழி செல்லு செல்லு எனவே கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடி யாரே அல்லாஹுல எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு கொடுப்பான் எல்லா பாவத்தையும் அல்லா மன்னிப்பான் இனை வா வைக்கல்ல வச்சிட்ட அல்லாவுடைய நிராகரிப்புக்கு வைத்துட்டோமா அல்லாஹு வேண்டிய பாவத்தோட அவன் தொடர்பாகட்டும் அல்லா நாடினா மன்னிப்பான் ஆனா வாழ்க்கையில சிறுக்கு மட்டும் வச்சிருவான் அல்லாஹு தால இந்த பாவத்தை மன்னிக்கிறல்ல ஏன் இன்னொரு மயூசி பக்கத்துல சென்னா வா வச்சிட்டானோ அவனுக்கு சொாமக்கிடுவாள் வாழ்க்கையில செய்யக்கூடிய அநியாயத்தை முதலாவது அநியாயம் மனிதர்கள் படைச்ச ரப்புக்கு செய்யக்கூடிய அநியாயம் அல்லாவுக்கு இணை வைக்கிறது இது முதலாவது விஷயம் ரெண்டாவது உலமாக்கல் விளங்கப்படுத்துறாங்க மனிதர்களால நடக்கக்கூடிய அநியாயத்துல ரெண்டாவது தான் அவங்கள நபுக்கு அவங்க அநியாயம் செய்யறது அவங்களுக்கு அவங்களே அநியாயம் செஞ்சு கொள்வது உதாரணமா வாழ்க்கையில் அல்லாட கட்டளை மீறது எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அதுக்கு மாற்றமா நடக்கிறது அல்லாஹ் தொலை சென்னா தொழ மாட்டான் அமல் செய்ய சென்னா செய்ய மாட்டான் பாவம் செய்யாதுன்னா செய்வான் இப்படி அல்லாட கட்டளைக்கு மாற்றம் செய்யறது இது தன்னுடைய நஃக்கு அவனுக்கு அவன் அநியாயம் செய்யறான் அல்லாக்கு மாறு செய்யறது வாழ்க்கையில பாவம் செய்யறது கண்ணியமிக்கிறது அல்லாட எல்லைய தாண்டுவாங்களோ பக்கத்து மலம நப்சா அவங்க அவங்களோட அணியாமி செஞ்சிட்டா குரான் செல் வாங்க வாங்க செய்வது என்றது அதுதான் வாழ்க்கையில் எங்களோட வாழ்க்கைய நாங்க நாசத்துல போடுறது கையாமத்த மறந்து வாழ்றது மௌத்த மறந்து வாழ்றது எங்களுக்கு யாரும் துணைக்கு வரமாட்டாங்க என்ற சிந்தனை இல்லாம வாழ்றது சுத்தி சில பேர் ஈக்கிறாங்களே எங்களுக்காக வேண்டி அமல் செய்வாங்க எங்களுக்காக வேண்டி துவா செய்வாங்க எங்கட மௌத்துக்கு போற எங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்ப்பாங்க தைரியத்துல நாங்க எந்த நன்மையும் செய்யாம எங்கட மனம் போன போக்குல வாழ்றோமே என்ன சொல்லுதோ பாவத்துல ஈடுபட சொல்லுதோ அந்த வாழ்க்கையில செய்யறது ஈக்குதே எங்கட நப்சுக்கு நாங்க அநியாயம் செய்யறது கண்ணியமிக்குப்சுக்கு அவங்க அநியாயம் செஞ்சா அல்லா குரான் இந்த மரத்தின் பக்கம் போன போன அநியாயக்காரனா விடுவீங்க அநியாயம் செஞ்ச கூட்டத்துக்கு அந்த பழத்தை சாப்பிடுறாங்க துனியாவின் பக்கம் வீசப்படுறாங்க இப்ப நாப்பது வருஷம் சௌபா செய்யறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அல்ல நாப்பது வருஷம் சௌபா நாப்பது வருஷத்துக்கு போறோம் ஒரு சவுபா எங்களுக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தைக்கு நான் நிகழ்ந்த பாவம் அவங்களோட நஸ்துக்கு அவங்க அநியாயம் செஞ்சான் அவனோட வாழ்க்கைக்கு அவங்களே அநியாயம் செஞ்சான் அத அவன் ஒத்துக்கொண்டான் வாழ்க்கையில பாவத்தை ஏத்துக்கொள்ளாமல் நல்ல மனுஷனை போல காட்டல்ல வாழ்க்கையில பாவம் ஆனா நல்லவனை போல வேஷம் போடல்ல நீ என்ன்கலையா நான் கபுல் செஞ்சான் நாப்பது வருஷத்துக்கு பின்னால அதனால கண்ணியமிக்க அல்லாஹு நல்லடி யார்களே ரெண்டாவது பாவம் ரெண்டாவது அநியாயம் எங்கட நப்சுக்கு நாங்க அநியாயம் செய்யறது இதுல மூணாவது உலமாக்கல் எழுதுறாங்க கண்ணியணிக்கு அல்லாகவி நல்லதாரர்களே அருமையானவர்களே இந்த பாவத்தில தான் அதிகமான மனிதர்கள் சிக்க அமல் செய்யக்கூடிய செலவழிச்சு செய்யற மக்கள் இந்த பாவத்துல மாட்டிக்கிறார் மேல சொன்ன ரெண்டு பாவம் ஈக்கிதே ஒன்னாவது ரப்புக்கு செய்யற அநியாயம் நாங்க சிறுக்கவுட்டு வெளியில வந்துட்டோமா அல்ல மன்னிச்சிடுவோம் பாவத்தை இது முதலாவது ரெண்டாவது எங்க அநியாயம் இப்படி பாவம் நடந்துட்டு இப்படி சொன்னால மன்னிச்சுடுவான் ஆனா மூணாவது ஒரு வகையான அநியாயம் இயக்கிது மூணாவது ஒரு கட்டம் ஒன்று அடுத்த மக்களுடைய விஷயத்துல அநியாயம் செய்யுறது இந்த பாவம் வாழ்க்கையில லேசில்ல சில விஷயங்கள் இந்த இடத்துல உடைச்சி பேசுறன் யாரும் கோவிக்கவானம் கண்ணியமிக்க நல்லடியார்களே இந்த பாவத்துக்கு முறையா எப்படி சௌபா செய்யணும் என்று அதிகமான மக்களுக்கு தெரியாது கண்ணியமி கல்லாகவி நல்லடி ஆறுகளே அடுத்தவனு கண்ணியம் செய்யறது என்றா பலவிதமான விஷயங்கள் இதுக்குள்ள சேரும் ஒன்னால் உரிமைகளை பறிக்கிறது அவன் பொருட்களை அபகரிக்கிறது காணி பூமி அபஹரிக்கிறது காணி பூமி நாங்க பொறுமதி என்று எடுக்கிறோமே அது துணியால தான் வட்டியில ஆகப்பெரிய வட்டி என்ன தெரியுமா ஒரு மனுஷன் பேங்குக்கு போயிட்டு வட்டி எடுக்க தேவல்ல வட்டியில எழுபது கிளைகள் அதுல முதலாவது கிளை முதலாவது கிளை என்ன தெரியுமா வா வட்டி எடுக்கல வா அடுத்த மனுஷன் மானத்தை எடுத்தாய் ஐதான் வட்டியிட பாவம் உனக்கு இது அதிகமானவர்களுக்கு தெரியாது வட்டிலாக பயங்கரமான வட்டி தான் அடுத்த மனிதர்களுடைய மானம் பறிக்கப்படுறது எப்படி எங்கட மானம் பெருசோ அத போல அடுத்த மனிதர்களுடைய மதிக்கப்படும் கண்ணியமாக நடத்தப்படும் ஏண்ட மானம் போன எப்படி எனக்கு ஈக்குமோ அத போல தான் அடுத்த மனுஷன் மானம் இது விளாட்டல்ல கண்ணியமிக்க அல்லாஹ் வினல் அருமையானவர்களே அதே போல யார் என்ன சொன்னாலும் ஒரு மனிதனை பத்தி தேவலாத மாதிரி சொன்னாலும் என்னத்த சொன்னாலும் வாழ்க்கையில் சில மனிதர்கள் நம்புறாங்க என்னத்தை சொன்னாலும் ஆறாயிரத்து கிடையாது எத்தனையோ பேர் எத்தனையோ பேருக்கு மத்தியில் பிரச்சனை எவ்வளவு பேருக்கு மத்தியில் முறுவல் காரணம் என்ன இன்னும் ஒரு மனிதன் வந்து சொன்ன தகவல் தவறான சில தகவல்கள் அதை வந்து வாழ்க்கையில் அப்படியே நம்புறாங்க இப்ப நாளுக்கு நாள் சொல்லப்பட்ட அந்த மனிதனை பத்தி உள்ளத்துல கெட்டென்னும் இதை வந்து ஆறாயிரத்து கிடையாது சொல்ற குற்றாட்டு சொல் இந்த குற்ற நாலு பேர் எட்டு கண்கள்த்தோணும் எட்டு கண் பாத்தீங்கன்னா நேரடியாக அப்படி இல்லையா இந்த குத்தத்தை நாலு பேர் பார்க்கலையா எட்டு கண்கள் கண்ணால காணலா அப்படி ஒரு சாகித் கொண்டு வர படையா குரான் செல்லுது கசையடி சொன்னி செல்லு கண்ணியமிக்க நல்லடி ஆறுகளே வாழ்க்கையில் இப்படி எவ்வளவு தவறு நடந்திருக்கு ஒத்தர் வந்து சொல்லிட்டாரா இப்படி ஒருத்தர் இப்படி இன்னும் செய்ய வாழ்க்கையில நம்புறோம் அடுத்த மனிதர்களுடைய அநியாயம் அவருக்கு செய்யற அநியாயம் இது அதை கேட்டு இவர் எத்தனை பேருக்கு செல்வார் அதை கேட்டுவர் எத்தனை பேருக்கு அதை எத்தி வைப்பாரு நல்ல விஷயங்கள் எத்தி வைக்கிறல்ல இந்த மாதிரி விடயங்கள் சமூகத்தில் எத்தி வைக்கப்படுவது மான மரியாதைகள் கலட்டப்படுவது கண்ணியமிக்கலாருங்களே சில சந்தர்ப்பங்கள்ல வாழ்க்கையில சில அனுபவங்கள் எடுத்து பாருங்களேன் நான் சில நேர்ந்து வாகனத்தை ரோட்ல நிப்பாட்டிட்டு வந்தீப்போம் உதாரணமா ரோட்ல வாகனம் நிப்பாட்டிப்போம் உத்தரவு சொல்றாரு இப்படிதான் இன்னொரு வேலை ஒன்னு நடந்து கொண்டீங்க போகல வாகனத்துல என்ன சரி பட்டோ தெரியா என்ன சரி புளுந்தோ தெரியா சும்மா சரி என்ன சரி நடந்துட்டுமே அங்க போயிட்டு நாங்க குடுக்கறேன் நல்லா இப்படி பிரிப்பேர் ஆகி கொண்டு போவோம் இன்னும் பேசுவோம் எப்படி அவன் அடிச்சா எப்படி அடிப்போம் எல்லாம் கல்வில போட்டு குழப்பிக்கொண்டு போவோம் அங்க போய் பார்த்தா வந்து சொன்ன வந்து சொன்னதுக்கும் அதுக்கும் சம்பந்தமும் இல்ல அங்க ஒன்றுமே நடந்து இல்ல வேலையும் நடந்து இல்ல வாகனம் வந்து இல்ல வாரதாக கேள்விப்பட்டே இது அவ்வளவுதான் இத போலதான் மனிதர்களுடைய வாழ்க்கையில குடும்பங்களுக்கு மத்தியில் நண்பர்களுக்கு மத்தியில் சமூகத்துக்கு மத்தியில் உங்களை பத்தி ஒருத்தர் சொல்றாரு பாவம் செய்யறாரு தேவையில்லாத கண்ணியமிக்க அவர்களே முதலாவது பார்க்கணும் வந்து சொல்றவர் யாரு பெரியோர் அல்லாட வழியா சொல்றாரு குறை செல்றவர் அல்லாட வழியா சொல்றாரு அல்லாட அவுளியாந்தா சொல்றாரு கூடைந்து பிறந்தவர் ஐந்தா பிரச்சனை கிடையாது நாலு பேர் பார்த்தவனாய்ந்தான் பிரச்சனை கிடையாது அந்த குற்றத்தை அவரு நிரூபிக்கிறாரு என்று சொல்றதாய் தான் பிரச்சனை கிடையாது இந்த காலத்தில் அப்படி இல்லை உண்ட வந்து சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க அமானிதமாக வச்சுக்கோங்க அவருக்கு சொல்லவா இதுல என்னிதம் இதுல அமானிதம் பேணு இஸ்லாம் அப்படி வழிகாட்டவே இல்லை இது அமானிதம் வேணும்னுமா கேட்டாதான் உங்களோட உள்ளத்தில் ஈர்க்கக்கூடிய அந்த குற்றம் இல்லாம போவேன் இல்லாட்டி அந்த மனிதனை பத்தி கெட்டுன்னு வச்சுக்கொண்டுதான் இப்போ வாழ்க்கையில் இதுல அமனிதம்பேன தேவல்ல கண்ணியமிக்கு அல்லாகவி நல்லடி யார்களே இப்படி கூட வாழ்க்கையில மனிதர்களுக்கு சில நேரங்கள் அநியாயங்கள் நடக்கலாம் எங்களால் எவ்வளவு தவறு நடந்து லிஸ்ட் ஒன்று போடுங்க எத்தனை பேரை பத்தி அவதூறு பேசிக்கிறோம் எத்தனை பேரை பத்தி புறம் பேசிக்கிறோம் எத்தனை பேரை பத்தி கோல் சொல்லிக்கிறோம் எத்தனை பேரை வாழ்க்கையில கேவலப்படுத்தி இருக்கிறோம் எத்தனை பேரோட பொறாம பிடிச்சி நடந்து வைக்கிறோம் பொறாமையால் எவ்வளவு சதி திட்டம் தீர்த்தி சூனியம் செஞ்சிப்போம் எத்தனை பேருக்கு வாழ்க்கையில செய்தில செஞ்சிப்போம் எத்தனை குடும்பத்தை வாழ்க்கையில பிரிச்சு தெரியுமா பயம் வந்துட்டு வாழ்க்கையில இப்ப வந்து கொண்டு தௌபா இல்ல இந்த தௌபா கபூல் இல்ல அந்த என்ற வார்த்தை இது இது உனக்கு நீ அநியாயம் செஞ்சா சொல்ற வார்த்தை நீ ஒரு பாவம் செஞ்சிட்டா யாருக்கும் தெரியா நீ ஒரு பாவத்தை செஞ்சிட்டு வந்து பேசாமே கிரியா அஸ்தீ மன்னிச்சு கோயில்ல இப்படி செய்யறது வேற என்ன நீ செஞ்ச பாவம் இது நீ அடுத்த மனுஷனுக்கு அநியாயமோட செஞ்சிட்டு அடுத்தவனுக்கு ஏசிட்டு பேசிட்டு உட்கார்ந்து அஸ்த பிரி அஸ்தா ரப்பிக்கு பிரி ரூ இல்ல இல்ல சில மக்கள் சில மடையர்கள் நாங்கள் பாக்குறோம் வாட்ஸ்அப்ல பாக்கிறோம் பேஸ்புக்ல பாக்கும் ஸ்டேட்டஸ்ல பாக்கலும் எவ்வளவு பேர் ஸ்டேட்டஸ் போடுறாங்க இந்த வருடம் ரமான்மலான்லும் இந்த வருடம் ஏனால நடந்த படிச்ச மன்னிப்பு மன்னிப்பா இல்ல இல்ல இந்த மாதிரி சமூகத்துக்கு வழிகாட்டவான உலமாக்கல் மன்னிப்பு சொல்லுங்க சொல்ல மன்னிப்பு கேட்கணும் இந்த மன்னிப்புக்கு நாங்க ஒரு அநியாயம் செஞ்சிட்டோம் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை எங்கட மானம் மரியாதை காலமும் குறையாது எங்கட மானத்துக்கு நாங்க சொந்த காரணம் இல்ல எங்கட மானம் போகாம எங்களுக்கு பாதுகா கேளுமா பாதுகா கேளுமா ஏலும் என்று சொன்ன எங்களுக்கு இல்ல புறான் சொல்லுது கண்ணியப்படுத்துவோம் நாங்க நாடினா கேவலப்படுத்துவோம் நாங்க கிட்ட இரண்டாவது அவருக்கு வேற விஷயங்கள் கேட்டா மன்னிப்பு வாழ்க்கையில கொடுங்க சரி விட்டு போடுங்க அந்த கடமையை செஞ்சிட்டோமா மன்னிப்பு கொடுக்கிறது அவர்கள் விருப்பம் செல்வது என்ன நீங்க நீங்க அவர் அதை ஈமான் கொள்றாரா அவர் மன்னிப்பு கொடுக்கட்டும் ஆனா எங்கட மன்னிப்பு எப்படி செஞ்ச தவறுக்கு அது கணவன் மனைவிக்காகி கேள்வி மனைவி கணவனுக்காகி கேலும் எத்தனை இந்த காலத்துல பார்க்கலும் கணவன் மேல் எவ்வளவு குற்றச்சாட்டு கணவன் அநியாயம் செய்யறார் இது செய்யற சொல்றார் என்ன அந்த மனைவி நாலு தடவை அல்லாஹ சத்தியம் செய்யும் நாலு தடவை கணவன் அநியாயம் செஞ்சார் அநியாயம் செஞ்சார் அநியாயம் செஞ்சார் அநியாயம் செஞ்சார் நாலு தடவை செல்லிட்டு அஞ்சாவது தடவை சொல்லும் இவர் அநியாயம் செய்யல என்றா அல்லாடாத இறங்கட்டும் அஞ்சு தடவை சத்தியம் செய்யும் குரான் நேரடியா பேசுது ஒரு கணவன் மனைவிக்கு அழிந்தாலும் மனைவி கணவனுக்கு அழிந்தாலும் அநியாயம் நடந்தா இப்படி சத்தியம் செய்யணும் ஏன்டா வாழ்க்கையில் அநியாயம் லேசி இல்லை லேசிப்பட்ட பாவில் அக நியமிக்கவர்களே எவ்வளவு அமல் செஞ்சாலும் சிராத்து பாலத்திட்டு இந்த மனுஷன் நிற்பான் அதிகமான மனிதர்கள் குரான் ஓத போகல அவன் அவனுக்கே பதுவா செய்ய செல்றான் குரான் அவன் அவனுக்கே பதுவா செய்ற ஏதா குரான் கண்ணியமிது யாருகளே சில மனிதர்கள் யோசிக்கிறாங்க நாங்க எவ்வளவு அநியாயம் செஞ்சாலும் சில சதக்காக்கள் சில அமல்களை வாழ்க்கையில செஞ்சுட்டோம் என்றா அநியாயம் செஞ்சாலும் எங்களுக்கு அந்த பதுவா படாத என்று செல் நிச்சயமாக சத்தியமாக கடைசியாக ரெண்டு சம்பவம் அதோட முடிச்சு கொள்றன் கனியமிக் அல்லாஹவி நல்லடி யார்களே இத்தகல் மொதலும் அநியாயம் செய்யப்பட்டவருடைய அவருக்கும் அல்லாக்கும் மத்தியில் எந்த திரையும் கிடையாது அவரு கையேந்தி நாசமா போண்டா வைத்துடும் இதுதான் அநியாயக்காரனுக்கும் அல்லாவுக்கும் உள்ள தொடர்பு அது ஒரு காபிராகஐந்தாள் ஒரு களிமா செல்லாத மனிதன் அய்ந்தாலும் அவனுக்கும் அநியாயம் செய்யலா அவண்ட அநியாயம் செஞ்சதுக்கு அவண்ட பதுவாவுக்கு பயப்படுவான் வஹன் உணம்ப ஹரஷ்மெகமுல்லா அவங்க ஒரு சம்பவ மண்டல ரொம்ப சுருக்கமாக செல்றேன் ரொம்ப சுருக்கமாக செல்றேன் வஹபிபன் உணம்ப ஹரஷ்மெகமுல்லா ஒரு பெரியோர் அரசன் அந்த காலத்துல அந்த அரசன் என்ன செஞ்சா பெரியோர் கோட்டையுன்னு கேட்டினார் அந்த கோட்டைக்கு பக்கத்துல ஒரு வயசான மூதாட்டியோட ஒரு குடிசைச்சு பெரியோர் கோட்டை எவ்வளவு விருந்தினர்கள் வருவாங்க போவாங்க அரசனை சந்திக்க ஆனா அந்த கோட்டையோட இந்த சின்ன ஊடு பெரியோர் அசிங்கம் ஆயிடுச்சு ஒரு தடவை அந்த படைகள் உடச்சிட்ட வாங்கிட்டான் இந்த நேரத்துல அந்த வயதான மூதாட்டி வாரா இது செல்றது உடனடியாக பதுவா இறங்கறதுக்கு சம்பவம் ரெண்டு முறையில பதுவா வேலை செய்யும் ஒன்று உடனடியா ரெண்டாவது காலம் தாழ்த்தப்படும் பத்து வருஷம் போனாலும் இழுக்க வேண்டி வரும் அரச படைகள் வந்து இடிச்சிட்டாங்க இந்த நேரத்துல கையேந்தி ஒரு வார்த்தை கேட்டாங்க என்ன தெரியுமா யார் சொன்னாங்க யா எந்த வீட்டுல நீ கே நீ எங்க போன யா சுபானம்ல அந்த கோட்டையை தரமட்டமாக்கினார் இது உடனடியா இறங்குறதுக்கு சம்பவம் ரெண்டாவது இன்னும் ஒரு சம்பவம் எழுதுறாங்க கண்ணியமிக் அல்லாஹவி நல்லே சாதிபன செய்த நன்மாராய சொல்லப்பட்ட சஹாபி அரசர் வந்து சொன்ன அரசேதி காணில் ஒரு துண்டு எடுத்துட்டாரு காணில் ஒரு துண்டு எடுத்துட்டாரு நான் சும்மா விட மாட்டேன் துவை சென்று சொல்லக்கூடிய அந்த பெண் சொன்ன நேரத்தில் இவங்க யோசிச்சாங்க அரசு ஒரு வார்த்தைய கேட்டதுக்கு பின்னால அப்படியா பட்ட ஒரு எண்ணம் கூட எனக்கு இல்ல நான் எப்படி அந்த காணி எடுக்கிறது ஒரு வார்த்தை எனக்கு காதல முழுந்து எனக்கு சரியான பயம் கேட்டாங்க என்ன வார்த்தை சொன்னி காட்டினாங்க வாழ்க்கையில் எடுத்தாமத்தினால் போடுவோம் நீங்க சொன்ன உடனே கண்ணிய மிகாகவி நல்லடி யாரே அந்த அரசாரு அந்த கேஸ் அப்படியே இல்லாமல் ஆக்கினார் நபியாவோட வார்த்தையொன்று சொல்லிட்டாரு சொன்னுக்கு பின்னால இதுக்கு போறோம் கேக்கலாம் ஆனாலும் இந்த சகாபியுடைய தவற செய்யல நீ பொய்காறு என்று சொல்லி சொன்னால் அதே இடத்தில் அல்ல உன்ன மௌத்த வெப்பான் மௌத்தா போகக்கூடிய நேரம் ரெண்டு கண்ணும் பொட்டையா தான் மௌத்தாவா என்றான் கிட்டாபுகள் எழுதுறாங்க பல வருஷத்துக்கு பின்னால கிட்டத்தட்ட சுமார் பத்து வருஷத்துக்குப் புறவும் அந்த பெண் ரெண்டு கண்ணை இழந்து அதே இடத்துல கிணத்துல புழுந்து மௌத்தாவினதாக அறிவாயத்துல வருவோம் அதனால கண்ணியமி கல்லாகவி நல்லடி வாழ்க்கையில் இந்த மாதத்துல முகர்றம் பல அமல்களை செய்யுங்க அமல ஒரு சைட்ல வையுங்க அமல் செஞ்சு செஞ்சு சுருக்கம் வைத்திரு அநியாயத்தை செஞ்சு கொண்டு அமல இரண்டாவது முதல்ல செஞ்சு அநியாயத்துக்கு மன்னிப்பு கேளுங்க குடும்பங்களுக்கு மத்தியில உறவுகளுக்கு மத்தியில் நண்பர்களுக்கு மத்தியில சமூகத்துக்கு மத்தியில் நடந்த அநியாயத்துக்கு பெய்து மன்னிப்பு கேளு என்னைய மன்னிச்சு போவா ஒரு வார்த்தை என்ன நடக்க போதப்பா என்ன தரம் போகுது ஒரு வார்த்தை என்னைய மன்னிச்சு போவாப்பா இப்படி நடந்துட்டு தான் உண்மையில என்னையால நடந்த தவறு தான் மன்னிப்பு அல்லாஹ் நிச்சயமா சத்தியமா என்ன எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோட மவுத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாத்தியத்தை அல்லாஹு அனைவர்களுக்கும் வழங்குவானா மன்னிப்பாயா எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் சதியுடைய பாவங்களை மன்னிப்பாயா எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயா இல்லல்லா முகமது ரசூல் கடிமாவோடு எங்களுடைய ரோஹ்களை கைப்பற்றிடுவாய்க்கு for more islamic lectures and useful information visit s